ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பில் ஒரு கேள்விக்கு பதிலாக புராணங்களில் என்னென்ன தர்மங்களை நமக்கு வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்திருக்கார் அப்படிங்கிறத சுருக்கமாக ஒவ்வொரு புராணமாக பார்த்துன்னு புராணங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் நாம் படிக்க வேண்டிய படிப்பாகவே நமக்கு வியாசாச்சாரியால் காண்பிக்கிறார் வித்யாஸ்தானம் சதுர்தசான்னு நாம் படிக்க வேண்டிய படிப்புலே புராணங்களும் ஒரு படிப்பு இந்த புராணங்களை கட்டாயம் நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வேதம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு புராணங்கள் விரிவாக காட்டுறதுங்கிறது ஒன்றும் வேதம் தர்மசாஸ்திரம் இவைகள் நம்முடைய தர்மங்களை சொல்வதை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறத புராணம்தான் நமக்கு காண்பிக்கிறது எப்படி செய்யலாம் யார் இப்படி செய்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புராணங்கள் தான் காண்பிக்கிறது ஆகையினாலே புராணத்தினுடைய ஜானம்ங்கிறது கட்டாயம் நமக்கு தேவை ஆகையினாலே தான் குருகுல பாடசாலைகளில் பார்த்தால் அறநாள் வேத வித்யா அறநாள் பாக்கி உள்ள வித்யகள் அப்படின்னு வச்சுட்டு சொல்லி கொடுக்கறதுன்னு வழக்கம் போஜனம் ஆகிற வரையிலும் தான் வேதாபியாசம் போஜனம் ஆன பிறகு இத்திஹாசம் புராணங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒவ்வொருவருமே அப்படிதான் வாழ்க்கையை நடத்தணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது புக்தோபஸ்தாய மார்த்தாண்டம் புராணி சதா படேத்து பாவசுத்தியா ஹரவு பக்தி புராணசிரவணாத் பவேத்து அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது போஜனம் ஆன பிறகு கை கால்களை அலம்பின்னு வந்து ஆச்சபணம் ஆச்சவரம் பண்ணிவிட்டு நாம் சாப்பிட்டுட்டு கையெலம்பின்னு வந்தது கை காயற வரையிலும் அனத்தியனம்னு பெயர் கை காயணும் கையெல்லமின் வந்து கையை தொடச்சுண்டு ஆச்சவரம் பண்ணுறோம் அந்த கை காயற வரையிலும் மெளனமாக இருக்கணும் ஏன்னா அனத்தியனம்னு பெயர் அந்த சமயத்தில் வேதமோ வேறு எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு மூணு நாலு நிமிஷம் மௌனமாக இருந்து கை காய்ச்ச பிறகு பிறகுதான் தாம்பூலமோ வெத்தலப்பாக்கோ போட்டுக்கணும் புக்த தட்சிணைகள் எல்லாம் அதற்கு பிறகுதான் கொடுக்கறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அந்த சமயத்தில் ஏதோ வீண் பேச்சுகளை பேசக்கூடாது இத்திஹாச புராணாணி தர்மசாஸ்திரானிச்ச அபியசேத்து விர்தா விவித வாக்கியானி பரிவாதாம்ஸ வர்ஜயேத்து அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது சாப்பிட்டு முடித்த பிறகு வெத்தல பாக்கு போட்டுக்கிறோம் வெத்தலைபாக்கு போட்டுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தர்மம் தாம்பூல சர்வணம் அப்படிங்கிறது கிரகஸ்தர்மத்தில் முக்கியமான தர்மம் சாப்பிட்டு தாம்பூலம் போட்டுக்கணும் அப்படி தாம்பூலம் போட்டுன்ற பிறகு இத்திஹாசம் புராணங்களை கொஞ்ச நேரம் யாரையாவது வாசிக்க சொல்லி கேட்கணும் புக்தோபஸ்தாய மார்த்தாண்டம் அப்படி ஆச்சமணம் பண்ணி வெத்தலபாக்க போட்டுன்ற பிறகு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா நாம் சாப்பிக்கு சாப்பிட்ட தானியங்களை சாரவத்தாகவும் உயிருள்ள தானியமாக கொடுத்தவர் சூரியன் சூரியனுக்கு நாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு புராணா சதா பட்டேது புராணங்களை படிக்கணும் பாவசுத்தியா அரவு பக்தி புராணசிரவணாத் பவேது மனதனாலே கூட பகவானுடைய நினப்பு அப்போதான் வரும் எந்த ஏதாவது ஒரு சின்ன தவறுகளோ நமக்கு தெரியாமல் ஏதாவது நடந்துவிட்டோம்னா கூட ராமராம கிருஷ்ணகிருஷ்ணானு நமக்கு வாக்கில் சொல்ல வரணுமானால் பகவானுடைய அனுகிரகம் வேணும் அதனாலே சாப்பிட்ட உடனே பகவன் நாமாவை புராணம் கொஞ்ச படிக்கிறது அப்படின்னு வழக்கம் அதுதான் குருகுல பாடசாலைகளில் சாப்பிட்ட பிறகு ஒரு சர்க்கம் ராமாயணம் பா வாசிக்கிறதுன்னு வழக்கம் போஜனமான பிறகு அந்த குழந்தைகள் அனைவருக்கும் ராமாயணம் வாங்கி கொடுத்தோ தினம் ஒரு சர்க்கம் ராமாயணம் வாசிக்கிறது சாப்பிட்ட பிறகு பாகவத தர்மம்னு பெயர் பாகவத தர்மத்தில் பாகவத் புராணங்கள்லே சொல்ல திரிசுபரணங்களை தான் சாப்பிட்ற பொழுது சொல்கிறதுன்னு வழக்கம் அப்படி நாம் நாம் எப்படி திரிசுபரணம் சொல்கிறோமோ அதே போல் ராமாயணத்தில் கந்தர்வராஜப் பிரதிமம்னு ஆரம்பமாகிறது ராமனுடைய குணங்களை வர்ணிக்கிறது அதை பாகவத தர்மத்திலே திருசுபர்ணமாக சொல்கிறதுன்னு வழக்கம் அதேபோல் போஜனம் ஆன பிறகு கொஞ்ச நேரம் இத்திகாசம் புராணங்களை படிக்கணும் படிக்க சொல்லி கேட்கணும் விர்தா விவித வாக்கியானி அந்த சமயத்தில் பகவான் நமக்கு பண்ணின அன்னமானது நம்முடைய வயத்தில் இருக்குது அந்த அன்னத்தினுடைய ரசம் நமக்கு உடம்பில் சேர்றது அதை வச்சுட்டு ஏதோ அரசியலோ உலக வழக்குகளை பேசுகிறது பரிவாதாம்ச வர்ஜ செய்யுது இன்னொருத்தரை குறை சொல்கிறது அங்கே இப்படி அங்கே இப்படி பேசிட்டு இருந்தான் அப்படின்னு இது மாதிரி அதற்கு பரிவாதம்னு பேர் இன்னொருத்தரை புகார் சொல்கிறது இன்னொருத்தர் செய்த காரியங்களை தப்பு சொல்கிறதுங்கிறது பரிவாதம்னு பேர் அதிலே நம்முடைய நேரங்களை செலவழிக்கப்படாது இதிகாச புராணங்களை தினமும் சிறிது நேரம் படிக்கணும் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் நமக்கு ஒரு முறையாக வகுத்து கொடுத்துருக்கும் அந்த அளவுக்கு புராணங்கள் இத்திகாசம் புராணங்கள் ரொம்ப முக்கியம் அதிலே நாம் இப்போது அடுத்ததாக பார்க்க போகிற புராணம் வராக புராணம் அது பன்னெண்டாவது புராணமாக நமக்கு வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்திருக்க வராக புராணத்தினுடைய மொத்தம் ஸ்லோகங்கள் பதினாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது இதற்கு வராக புராணம்னு ஏன் பெயர் ஏற்பட்டதுன்னா சிருஷ்டிக்கிரமம்னு ஆரம்பமாகிறது வராக புராணம் இந்த ஜகத்தை பிரம்மாவை கொண்டு பகவான் எப்படி சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்படி வராக அவதாரமாக பகவான் செய்து இந்த நம்முடைய இந்த பூலோகத்தையும் மற்ற உலகங்களையும் நமக்கு சிருஷ்டி செய்து கொடுத்தார்னு ஆரம்பமாகிறதுனாலே இந்த புராணத்திற்கு வராக புராணம்னு வியாசாச்சாரியால் பெயர் இந்த புராணத்தினுடைய சிறப்பு என்னென்னா பூமியில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நமக்கு விரிவாக சொல்கிறது இந்த புராணம் பூமியை பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணினார் தானியங்களெல்லாம் எப்படி ஆவிர் பவித்தது அந்த புஷ்பங்கள் எப்படி ஆவிர் மரங்கள் எப்படி ஆவிர் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத விரிவாக இந்த வராக புராணம் சொல்லி அந்த புஷ்பங்களை எப்படி தேவதைகளுக்கு அர்ச்சனம் பண்ணுறது பூமியில் கிடைக்கக்கூடியதான வஸ்துக்களை வச்சுட்டு நாம் என்னென்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாகவே போட்டு கொடுக்கறது இந்த வராக புராணம் அதில் ஸ்ராத்தகல்பம்னே ஒரு பகுதி இருக்குது வராக புராணத்தில் அந்த ஸ்ராத்த என்னென்ன வஸ்துக்களை நாம் வச்சுட்டு ஸ்ராத்தத்தை ஆரம்பிக்கணும் அந்த வஸ்துக்களை எப்படி சுத்தி பண்ணுறது அப்படின்னு சுத்தி கிரமம்னு வராக புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு காய்கறிகள் எல்லாம் வாழ்ந்து வரோம் ஸ்ராத்தத்திற்கு அந்த காய்கறிகள் எங்கேருந்து வாழ்ந்து வரணும் அதை எப்படி சுத்தி பண்ணுறது நாம் உணவாக சாப்பிடும்படியாக அந்த காய்கறிகளை எப்படி சுத்தி பண்ணுறது தானியங்களை எப்படி நாம் சுத்தி பண்ணுறது பித்தர்களுக்கு அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத விரிவாக இந்த வராக புராணம் காண்பிக்கிறது மேலும் வராக மூர்த்தியை அவதாரமாக பகவான் எடுத்து இந்த பூமியை நமக்கு அனுகிரகம் செய்து கொடுத்துருக்கார் அந்த விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினால் வந்த இந்த பூமியை நாம் மனைவி போல் வராக புராணம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மனைவியாக பூமி தான் அப்படி கொடுத்துருக்கார் பகவான் அப்படி க்ஷேத்திர மகாத்மியங்கள் இவைகளை இந்த வராக புராணம் விரிவாக நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு வராக புராணம் நமக்கு சொல்லக்கூடியதான தர்மங்களை அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்